நூற்றி ஐந்து அல்லாஹுவின் தூதர் இறுதி கஜின் போது கூறினார்கள் மக்களே உங்கள் உயிர்களும் உங்கள் உடைமைகளும் உங்களின் இந்த புனித மாதத்தில் இந்த நாளின் புனிதத்தை போன்று உங்கள் மீது புனிதமானவைகளாக இருக்கின்றன அறிந்து கொள்ளுங்கள் உங்களில் இங்கே வருகை தந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை சமர்ப்பித்து விடட்டும் உங்கள் உடைமைகளும் என்பதற்கடுத்து உங்கள் மான மரியாதைகளும் என்றும் நபிசல்லாஹா அலி அவர்கள் கூறியதாக கருதுகிறேன் என்றார் மேலும் அவர் கூறினார் அல்லாஹுவின் தூதர் உண்மையை சொன்னார்கள் அவர்களின் அந்த உரையில் நான் எனக்கு அறிவிக்கப்பட்ட செய்தியை சமர்ப்பித்து விட்டேனா என்று இரண்டு தடவை மக்களை பார்த்து கேட்டதும் அடங்கியிருந்தது என்று குறிப்பிட்டார்கள்